அவர்கள் கூறியதாவது நான் ஒரு பிரயாணத்தின் போது நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடன் இருந்தேன் அவர்கள் உழு சென்ற போது அவர்களது இரு கால் உரைகளையும் நான் கழற்றுவதற்கு குனிந்தேன் அப்போது நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் அதை விட்டுவிடும் கால் இரண்டும் சுத்தமாக இருக்கும்போதுதான் உரைகளை அணிந்தேன் என்று கூறிவிட்டு அவ்வேறு கால் உரைகளின் மீதும் மசது செய்தார்கள்